الله நீங்கள் தூங்கும் போது உங்களின் வீடுகளில் நெருப்பை அணைக்காமல் விட்டு விடாதீர்கள் என்று நபி அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து